அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் ஏழாம் அத்தியாயம் ஓ அர்ஜுனா துன்புற்றவன் பொருள் இன்பம் தேடுபவன் ஞான வேட்கை உடையவன் ஞானி அக நான்கு விதமான புண்ணியவான்கள் என்னையே பூற்றுகின்றனர் அவர்களுல் இடையரா யோகம் பூண்டு மாறாத பக்தி பண்ணும் ஞானி மேலானவன் ஏனென்றால் நான் ஞானிக்கே மிகப் பிரியமானவன் அவனும் எனக்கு பிரியமானவன் இவர்கள் எல்லாரும் உயர்ந்தவர்கள்தான் ஆயினும் ஞானி என் ஆத்மஸ்வரூபமே என்பது என் கருத்து ஏனென்றால் யோகத்தில் நிலைத்து இருப்பவனாகிய அவன் மிக உத்தமமான கதியாகிய என்னையே நாடியுள்ளான் என்று பகவான் கீதையில் அருளிகிறார் இந்த கருத்தை சுவாமிகள் தமக்கே உரிய பாணியில் கூறுகிறார் சிலர் எல்லாமே விரும்புகின்றனர் கடவுளை தவிர மற்றும் சிலர் கடவுளையும் சேர்த்து எல்லாம் விரும்புகின்றனர் சிலர் கடவுளை மட்டும் விரும்புகின்றனர் வேறு சிலர் கடவுளை தமது ஸ்வரூபத்திலேயே கண்டவர்களாய் வேறு எவற்றையும் விரும்புவதில்லை கடவுளவையும் விரும்புவதில்லை கருணையே உருவான சத்குருநாதர் துயருற்றவர்கள் தம்மை நாடி வரும்போது அவர்களின் துயர்களை களைவார் இன்பமே என்னாலும் துன்பம் என்ற பேரின்ப நிலையை அடைய வழிவகுப்பார் செல்வத்தை தேடி வருவோருக்கு அதை அளித்து நீங்காத செல்வம் என்ன என்பதை தமது அன்பினால் உணர வைப்பார் காமிய பக்தியுடன் வரும் இவ்விரு விதத்தாரை தமது பேரன்பினால் அரவணைக்கவே நாளடைவில் இயற்கையாக காமிய பக்தி நிஷ்காமிய பக்தியாக வளர்கிறது இந்த நிஷ்காமிய பக்தி வளரும்போது சத்குருவின் சொரூபம் எத்தகையது என்று மேலும் மேலும் அறிந்து கொள்ள விவேக வைராகியங்களுடன் வேதாந்த சிரவணாதிகளில் ஈடுபாடு வந்து விடுகிறது தமக்கு எதிரில் ஸ்ததித்த ஸ்தித பிரஜர் ஆச்சாரியனாய் விராஜித்து இருக்கும்போது ஞானியான அவருடைய லட்சணங்களை நினைத்து நினைத்து அவருடைய ஞானோபதேசம் நமது தமது உள்ளத்தில் ஸ்புரிக்கவே ஞான நிஷ்டையான பராபக்தியாக பக்தி முதிர்ச்சி அடைகிறது இதுதான் நம்முடைய மதம் கூறும் சோபான மார்க்கம் அத்தியாத்ம வித்யாலயமான தபோவனம் என்னும் குருகுலத்தில் ஸ்ரீ ஞானானந்தர் இதற்கு உகந்த வழியை அதுதான் பாத பூஜை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் விநாயக சதுர்த்தி என்று பாத பூஜை சுவாமிகளின் திருப்பாதங்களுக்கு செய்யப்பட்டது ஒரு பக்தர் தன வசதி குறைவாக இருந்த போதிலும் பாத பூஜை செய்ய விரும்பினார் தன்னால் முடிந்த அளவு பணத்தை திரட்டி கொண்டு தப்போவனம் வந்து சேர்ந்தார் சுவாமிகளின் நியமனத்தின் பேரில் இன்னொரு சேவார்த்தி அன்றைய பிக்ஷாமந்தனும் நூறு பேருக்கு செய்வதாக ஒப்புக்கொண்டார் அன்று பூஜைக்கு வந்திருந்த மக்கள் திரள் நூறுக்கு மேல் இருந்தது பிக்ஷாவந்தனம் செய்பவருக்கு மிகவும் கவலை குருநாதரிடம் தன் தர்ம சங்கடமான நிலையை கூறி ஆதங்கப்பட்டார் சுவாமிகள் அவரை கவலைப்படாமல் இருக்க சொல்லி ஆறுதல் கூறினார் இந்த சமயத்தில் யாரோ ஒரு தனிகர் வட சேர்ந்தவர் அங்கு வந்து சேர்ந்தார் சுவாமிகளின் திருப்பாதங்களில் இருநூறு ரூபாய் வைத்து நமஸ்கரித்தார் குருநாரத் உடனே அந்த தொகையை பிக்ஷா வந்தனம் செய்பவரிடம் கொடுத்து அன்னதானத்திற்கு தேவையான பொருள்களை வாங்கிக் கொள்ளும்படி உத்தரவிட்டார் இதே சமயம் அருகிலுள்ள ஓரிடத்தில் இருந்து மிராசுதார் ஒருவர் கொடுக்க சொன்னதாக இரண்டு மூட்டை அரிசியும் ஒரு பானை பாலும் ஒரு பானை தயிரும் ஒரு மாட்டு வண்டியில் வந்து இறங்கின காண்போர் வேக்கம் வண்ணம் அன்று அறுநூறு பேருக்கு மேலே சாப்பிட்டனர் அன்னதான பிரபுவான சுவாமிகளின் ஒரு தெய்வீக சக்தியால் அவர் சன்னதில் என்றும் உணவுக்கு குறைவே கிடையாது வந்தியில் எல்லாரும் அமர்ந்து திருப்தியாக உணவரும்போது சுவாமிகளின் முகம் ஆனந்தமாய் தூன்றும் போஜனத்திற்கு பின் பகல் ஒரு மணி அளவில் அன்று அங்கு குழுமி இருந்த திருவண்ணாமலை பக்தர்கள் சிலர் சுவாமிகளிடம் தம் கோரிக்கையை தெரிவித்தார்கள் ஸ்ரீ சக்கடபுரம் சங்கராச்சாரிய சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு விஜயம் செய்திருப்பதால் சுவாமிகளும் அங்கு எழுந்தருளினால் இரு பெரியவர்களையும் ஒன்று சேர தரிசனம் செய்யும் பேரு அங்குள்ள பக்தர்களுக்கு கிடைக்கும் என்று வேண்டினார்கள் சுவாமிகள் பூரண பக்தியும் ஆர்வமும் இருந்தால் அவர்களது விருப்பம் தபோவனத்திலேயே நிறைவேறும் என்று கூறினார் இரண்டரை மணி சுமார்க்கு ஸ்ரீ சக்கடபுரம் சங்கராச்சாரிய சுவாமிகள் தபோவனத்திற்கு வந்து சேர்ந்தார் சுவாமிகள் நியமித்தபடி அவருக்கு பூரண கும்பம் கொடுத்து பக்தர்கள் வரவேற்றனர் சுவாமிகள் தம்மை நமஸ்கரித்த அவரை ஆலிங்கனம் செய்து பக்கத்தில் அமர செய்தார் பக்தர்கள் இரண்டு தேஜஸ்விகளையும் ஒருங்கே இணைந்து தரிசித்து வியப்பும் ஆனந்தமும் அடைந்தனர் ஸ்ரீ சக்கடபுரம் சுவாமிகள் திருவண்ணாமலையில் பிக்ஷா வந்தனத்திற்கு பின் தியானத்தில் தாம் அமர்ந்திருந்த போது குருநாதர் அழைத்ததாக தோன்றியதால் தப்போவனம் விரைந்து வந்ததாக கூறினார் சுவாமிகள் அபார கருணையுடன் பக்தர்கள் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டவுடன் ஒரு தெய்வீக சக்தியால் அது நிறைவேறுகிறது விந்தைகள் புரிவதில் அவருக்கு விருப்பம் ஆனால் பக்தர்களின் விருப்பத்தை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதில் அவர் காட்டி ஆர்வம் அவர் வேண்டும் வேண்டுமென்றே விந்தைகள் புரிகிறாரோ என எண்ணத் தோன்றும் தனக்கு தன வசதி இல்லாத போதிலும் எப்படியாவது பாத பூஜை செய்ய வேண்டும் என்ற ஒரு உண்மை பக்தனின் ஆர்வம் ஒரே இடத்தில் இரண்டு பெரிய மகான்களை ஒருமிக்க தரிசனம் செய்ய வேண்டும் என்ற பக்தர்களின் அபிலாட்சை அதிக அளவில் சேவார்த்திகள் ஒன்று கூடி ஒரு நல்ல நாளில் திருப்தியாக போஜனம் செய்ய வேண்டும் என்ற சுவாமிகளின் எண்ணம் எல்லாம் அந்த சுதினத்தில் அமோகமாக சுபதினத்தில் அமோகமாக குருநாதரின் திருவருளால் நிறைவேறியது சுவாமிகளின் தெய்வீக சக்தி தான் இவ்வளவு அழகாக காரியங்களை நடத்தி தருகிறது என்பது மறக்க முடியாத உண்மை ஆரம்ப நாட்களில் சுவாமிகள் பக்தர்களை தமது பாதங்களுக்கு பாத பூஜை செய்ய அனுமதி அளிப்பது அரிது அன்புடன் நிர்பந்தம் செய்யும் பக்தர்களுக்கு மட்டும் எப்போதாவது சம்மதிப்பார் அவ்விதம் அவர் அனுமதி தரும்போது இரவு நேரமாகிவிடும் அந்த நாளில் பாத பூஜைக்கான சாமான்களை திருக்கோவிலில் போய்தான் வாங்கி கொண்டு வர வேண்டும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் சைக்கிளில் சென்று பூஜைக்கு தேவையான சாமான்களை வாங்கி வருவார் அப்போதெல்லாம் நெடுஞ்சாலையில் தெரிவிளக்குகள் கிடையாது சாமான்களும் பின்தொடரும் மாட்டு வண்டியிலும் விளக்கு எரியாது சாமான்களை வாங்கி கொண்டு தபோவனம் திரும்பும் ஐயருக்கு சைக்கிளுக்கு முன் ஒரு வெளிச்சம் வழித்துணை போல் தபோவனம் வரை குருநாதர் தான் தனக்கு ஜோதி வடிவில் வழித்துணியாக வருவார் என்பதை ஐயர் மன நிகழ்ச்சியுடன் சொல்வார் சில பக்தைகள் அவர்கள் வீட்டில் சுலபமான முறையில் அனுதினம் பாத பூஜை செய்ய விரும்பி அதற்காக குருநாதரின் அனுகிரகத்தை வேண்டினார்கள் சுவாமிகள் உடனே ஒரு சதுர அடி வெள்ளை துணியை கொண்டு செய்து ஒரு பாதத்தின் மஞ்சடையும் மற்ற பாதத்தில் குங்குமத்தையும் தடவி தம் பாத சின்னங்களை அந்த துணியிலே பதித்து அவற்றை பூஜைக்கு உபயோகப்படுத்தலாம் என கூறினார் இப்படி சத்குருவின் திருப்பாத சின்னங்கள் பல பக்தர்களது இல்லங்களில் இன்றும் பூஜிக்கப்பட்டு வருகின்றன வாத்சல்ய சொரூபியான நமது சுவாமிகளுக்கு தாய்குலத்தின் மீது நல்லதொரு தாயின் வாட்சல்யம் தாயின் அரவணைப்புக்கு மிஞ்சியது உலகில் எதுவும் இல்லை குருவே அன்னையாக காக்கிறார் சிறிது காலத்திற்கு பின் இரண்டு ஜோடி தங்கப் பாதகைகள் செய்யப்பட்டன ஒன்று ஆதிசங்கர பகவத் பாதாளுடையது மற்றொன்று நமது சுவாமிகளுடையது ஆனால் சுவாமிகளோ அவற்றை தமது குருவான சிவரத்ன கிரியினுடையது என்று கூறுவார் சுவாமிகள் இந்த பாதுகைகளில் ஆச்சாரியாலை ஆவாகனம் செய்து அவைகளை கொண்டு பாத பூஜையை தாமே முன்னின்று நடத்தி வந்தார் அதே முறையில் இன்றும் பாதுகாப்பூஜை நடைபெற்று வருகிறது ஆதிசங்கரர் பரம்பரையில் வந்துள்ள சுவாமிகள் ஆச்சாரியால் பாதுகைகளுக்கும் குரு பாதுகைகளுக்கும் பூஜை நடத்த திருவுள்ளம் பற்றினார் மகோன்னதமான குரு பரம்பரைக்கும் அதனது இணையற்ற சம்பிரதாயத்திற்கும் நன்றி கலந்த மரியாதையையும் பக்தி நிறம் இதை காணிக்கையையும் அர்ப்பணம் செய்வதே அத்தியாத்ம வித்யாலயமாகிய இந்த குருகுலத்தில் வழிபாட்டு முறையின் மிகவும் சிறந்த அம்சமாக சுவாமிகளால் அமைக்கப்பட்டது குரு கடாட்சம் மூலமே யுகத்துக்கும் பரத்துக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அடையலாம் என அடிக்கடி நமது தமது உபதேசத்தில் நம் சத்குருநாதர் வலியுறுத்தி வந்தார் பாத பூஜையின் மூலம் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி இப்பூஜையில் கலந்து கொள்வோருக்கு குரு பக்தியும் ஆன்மீக துறையில் முன்னேற்றமும் எளிதில் அடைய அன்றும் இன்றும் அருளை வாரி வழங்கி வருகிறார்கள் பிக்ஷாவந்தனுடன் கூடிய திருவடி பூஜையும் அன்னதானமும் தப்போவனத்தின் தனி சிறப்பு இதன் தொடர்ச்சி நாளை காண்போம்